அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லு அலகி வல்லம் அவர்களின் இருந்தேன் எனவே அவர்களை பற்றிய செய்திகளை மனநம் செய்பவனாகவும் இருந்தேன் என்றாலும் என்னை வயதில் மூத்தவர்கள் இருந்த காரணத்தினாலேயே தவிர நபி சொல்வதற்கு எனக்கு அவசியம் ஏற்படவில்லை புகாரி ஒன்று மூன்று முஸ்லிம் ஒன்பது ஆறு நான்கு